வணக்கம் நேயர்களே இது ஆஸ்திரேலிய கூட்டு நிகழ்ச்சி பேச போகும் கருத்துக்களை நாம இப்ப கேட்க போறோம் குழந்தைங்களா இருந்தாலும் இரு பெரிய விஷயங்களை குறிச்சு இன்னைக்கு ஆராய்ந்து பேச போறாங்க அதை நாம இப்ப கேட்க போறோம் அந்த இரு பெரு விஷயங்களில் ஒன்று கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து அந்த மாணவ மாணவியர்களின் கலந்துரையாடல்களை கேட்க போகிறோம் இன்னொரு தமிழகத்தில் முக்கியமான பிரச்சனையாக கருதப்படும் காவிரி நீர் பிரச்சினை இதற்கான எத்தனையோ செய்திகள் கருத்துகள் நாம கேட்டிருந்தாலும் குழந்தைங்க அவர்களுக்கு இன்றைய தமிழக பிரச்சனை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அதனை குறித்த கருத்துக்கள் அவங்க சொல்றதை கேட்போமா அனைவருக்கும் ஸ்ரீதேவன் மகேஸ்வரன் கவிஷாஸ்வரன் துஷந்தர் மோகன்ராஸ் கீரடி அகவாராய்ச்சி பற்றியும் ஞானமூர்த்தி அஞ்சலா செல்வன் டிலோஜி பாஸ்கரன் காவேரி பற்றியும் பேச உள்ளார்கள் வருகை தந்திருக்கும் அவை தலைவர் அவர்களே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வின் ஏற்பாடு குழுவினரே தமிழ் கேட்டு ஏறுநடை போட எழுச்சியுடன் வீற்றிருக்கும் என தருமை சபையோரே அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் என் உத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த இனிய மாலை பொண்ணுத்திலே சிங்கார முகத்துடன் நாமக்கலை வணங்கி என என் உரையை தொடங்குகிறேன் பொதுவாக ஆற்றங்கரையோரமாக தான் நாகரிகம் உள்ளது என்பதை நாம் அனைவருக்கும் அறிந்த வேண்டும் நதிக்கரை நதி நாகரிகத்தை பற்றி மேலும் ஆராய்ந்து தமிழகத்தின் வரலாற்றை அறிய முடியும் என்ற நோக்கை முன்வைத்து திரு ராமகிருஷ்ணர் தமிழ்நாட்டில் ஒரு அகழ்வாராய்ச்சி செய்ய திட்டமிட்டார் தேனி மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரை தீவிரமாக ஆய்வுகள் செய்து அதில் முன்னொரு இடத்திற்கு மேல் கண்டுபிடித்தார் அவற்றில் கீழடி என்ற ஊர் தேர்ந்தெடுத்து அகழ் வராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள் தோல்பொருள் அறிஞர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மதுரையின் வைகை நதி ஆற்றங்கரை ஓரமாக தொன்னூற்றி இடங்களை மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி செய்வதற்கு அயராமணி முயற்சி செய்தார் அவ்விடத்தை கவனமாக தோன்றிய பின்னர் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது மதுரையின் பெருமை நாம் முன்னோர்கள் வெற்றி பொருட்கள் கலாச்சாரம் கலைகள் குறிப்புகள் போன்ற பல விடயங்கள் மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கீழடி கிராமம் கடந்த சில ஆண்டுகளாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் ஐயாயிரம் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டன அவை மண்பாடைகள் நகைகள் தங்க நாணயங்கள் போன்ற பலவிதமான பொருட்கள் கீழடியில் கிடைக்கப்பட்ட கீழடியின் அகலாய்வுக் குழிகளில் மத்திய அடுக்குகளில் கிடைத்த பொருட்கள் சிலவற்றை ஈராயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்வதற்காக அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ளார்கள் ஆய்வு கூட்டத்திற்கு அனுப்பினார்கள் கிடைக்கப்பட்ட பொருட்களை கொண்டு ஆய்வாளர்கள் கூறியது என்னவென்றால் தமிழ் மக்கள் மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தால் தோல் அடையாளங்கள் கிடைத்துள்ளது முதல் காலகட்டமாக சுமார் இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு காலமாக இருக்கலாம் என என கருதப்படுகிறது இதற்கு சான்று வெவ்வேறு வடிவமான சிவப்பு பாலிகள் மற்றும் இரும்பு கருவிகளும் கிடை கிடைத்துள்ளன இரண்டாம் காலமாக சுமார் ஆயிரத்தி எழுநூறு தொடக்க கால வரலாற்று காலமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது மூன்றாம் காலகட்டம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இதற்கு சான்று எண்ணற்ற பொருட்கள் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு புதிய நாகரிகத்தை ஆசியாவுனுடைய பகுதியில் கண்டுபிடித்தார்கள் அவ்விடத்தில் மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் அவற்றினுடைய கட்டிட அமைப்புகள் தோண்டி ஆயிரக்கணக்கான பொருட்கள் குறிப்பாக அங்கு கிடைத்த இவை அனைத்தும் ஒரு மிகப்பெரிய உரையாடலை எழுப்புகிறது சங்கம் வளர்த்த கா மதுரை என்ற அனைவரும் கருதுகிறார்கள் எனவே சங்க இலக்கியங்கள் சொன்ன மதுரை காட்சி அகனாலூரி போன்ற இலக்கியங்கள் மதுரை மற்றும் திருப்புருக்குன்றத்தை பற்றியும் எல்லாம் பேசுகின்றன ஆகவே சங்க காலம் என்று நாம் பெருமையாக சொல்லக்கூடிய சேர்ந்த நாகரிகம்தான் கீழடியாகும் பொதுவாக வட இந்திய வரலாற்றாளர்கள் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு அரைக்கு அரை பழங்குடி இருந்தது வெறுமென இலக்கியத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு காலத்தை பில் தில் தின்தல்கின்றோம் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது கீழடி என்று கருதப்படுகின்ற நாகரீகம் ஒரு முழுமையான நகர நாகரிகம் இருந்ததற்கான ஒரு முழு தலையும் திரு ராமகிருஷ்ணர் இது வட இந்திய அரசாங்கத்திற்கு பிடிக்காத பிடிக்காதவையால் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பொறுப்பாக இருந்த அமர்தா ராமகிருஷ்ணனை வேறு மாநிலத்திற்கு தச்சமயமாக இவ்வகல் ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது நன்றி கூறிய அதில் இன்றைய நவீன காலத்தில் நாம் அனைவரும் வீட்டில் வாய்ந்திருப்பது பல விதமான பொருள்களை கொண்டு பானியங்கள் தயாரிக்கிறார்கள் மன் மண் பானை செய்மிழில் கால காலமாக பின்பற்று இப்பொழுது செய்கின்ற மண் பானைகள் மண் பானை செய்யும் கருவியை கொண்டு கண் செமித்து நேரத்தில் பானையை வெவ்வளவு வரிகங்களில் தயார் செய்கிறார்கள் அதுவே நாம் இப்பொழுதுல கலை அதுவே மண் பானைகளின் சிதம்போன்ற பொருட்களை கண்டுபிடித்தார்கள் அதனை இந்த வருங்களுக்கு முன்பு தோன்றியதாக கருத்தல் பரவிடத்தது அது மட்டும் அல்லாமல் அப்பொருட்கள் வாய்ப்பு கொண்ட தமிழர்கள் மூன்று பெரும்பாலு கால காட்டத்தில் முதல் முன்றிடுக்கலாம் கருத்தின வடிவங்களில் அமைத்து மண் பானைகள் இதைப் போல் இரண்டாம் காலம் தொழில்நுட்பத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பொருட்களே மூன்று கால கட்டத்திற்கு அப்பொருட்களை வகுத்தார்கள் தொழில்நுட்ப பழக்கி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் அரசாங்கம் இதனை கடை செய்வதற்கான காரணம் என்னவாக இருந்து நினைக்கிறீர்கள் அணியினர் கூறியபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திருவிழா மக்கள் வாழ்ந்த சான்றுக்காக போட்டு அவ்விழத்தை நேரம் ஆராய்ச்சி செய்வதற்கு முயற்சி செய்தனர் சிந்து சலவெளி நாகரிகம் போல ஒரே காலகட்டத்தில் தோன்றிய நாகரிகம் குரல் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர் ஆனால் கீழடி அகழ்வாராட்சி தொடங்கிய மூன்று வருடத்திலேயே இவ்வகலால் இவ்வளவு இலக்கியங்களை வைத்துக் கொண்டு காலத்தை பின் தாடினார்கள் இப்பொழுது சரியான காரியம் பிடித்ததால் இந்திய அரசாங்கம் சிறிது பொறாமை புடித்து இதற்கு தலைமை புரிந்த இந்த அகழ்வாராய்ச்சியை தடை செய்ய காரணமாக இதுதான் இருக்கலாம் என்று விஷயத்தை மக்களிடையே மேலும் வெளிப்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் அதாவது வானொலி பத்திரிகை சஞ்சிகை இணையதளம் மூலமாக இப்பணையத்தை பெரிதாக்க வேண்டும் தமிழர்களின் எதிர்கால வரலாறு கீழே இவ்வாராட்சி தடை செய்யப்பட்டால் இவற்றை மேலும் இவ்வாறு நிகழ்ச்சியில் இருந்து வரும் பணத்தை இந்தியாவில் போராடும் மக்களுக்கு உதவியாகும் ஆகவே கடையை தந்திருக்கும் சபையோடு கீழடியை பற்றி இன்று நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லும்படி தாழ்நர்கள் மேலும் நாங்கள் பார்க்கலாம் எல்லோருமே சமமாகத்தான் பார்க்கப்பட்டுள்ளார்கள் எந்தவித வேறுபாடுமே என்று வாழ்ந்தார்கள் இன்னொரு விடயம் நீங்கள் மண்பாயை பற்றி போயிருந்தீர்கள் அதில் ஒரு விடயம் என்னவென்றால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன்காலத்திலேயே அத்துறையில் ஈடுபட்ட அனைவரும் அது முக்கியமாக பெண்கள் கல்வி வசதி இருக்கின்றது பெண்களுக்கு அந்த காலத்திலேயே கல்வி இருக்கின்றது என்பதை இது உதாரணமாக காட்டுகின்றது நேயர்களே குழந்தைங்களோட இந்த பேச்சு கேட்கும் பொழுது ரொம்ப நல்ல கருத்துகளையும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள் அவர்களே இந்த கலந்துரையாடல்களையும் நடத்தி செல்கிறார்கள் என்ன ஒரு வியப்பு இன்னும் காவிரி பிரச்சனை குறித்து கலந்தாலோசிக்க வருகிறார்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆசிரிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் என் குரல் நிகழ்ச்சி இப்போ இந்த சின்ன குழந்தைங்க கலந்தாலோசிக்க இருப்பது காவிரி நீர் பிரச்சினை குறித்து அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்த தலைப்பு காவேரி கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி என்ற இடத்தில் நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அடி காவேரி ஆறு காவேரியின் மொத்த நீளம் எண்ணூறு கிலோமீட்டர் ஆகும் காவேரி அது கர்நாடகத்தின் ஊடாகவும் தமிழ்நாட்டின் ஊடாகவும் பாய்கிறது இவ்விரண்டு மாநிலங்களும் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இரு மாநிலத்திற்கும் பொதுவாக காவேரி உள்ளது காவேரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு தண்ணீர் தருகிறது அது மட்டுமின்றி காவிரி இரண்டு நதிகளாக பிரிந்தோடுகிறது அவ்விரண்டு நதிகளும் பல கிளைகளாக பிரிந்து முப்பத்தி ஆறு கிளை நதிகளாக பாய்ந்தோடுகிறது கடைசியில் சின்ன ஓடைகளாக மாறி கடலில் கலந்துகிறது நன்றி உச்ச நீதிமன்றம் அதாவது சுப்ரீம் கோர்ட் கட்டளை அரசு ஏன் அனுமதியிடவில்லை இதனால் ஏற்படுகின்ற விளைவு என்னவாக இருக்கும் கர்நாடக அரசாங்கம் பல தொழிற்சாலைகளை கட்டுகின்றார்கள் ஏற்படுகின்றது தண்ணீரை அனுமதிக்கவில்லை ஏனெனில் கர்நாடகா அரசாங்கத்தின் தொழில்தார உயர்வு ஏற்கனவே எடுத்துடக் கூடாது என்ற எண்ணத்தில் அதை தருதமுகிறார்கள் காவேரி ஏன் முக்கியானது என்றால் அந்த நீரை நம்பித்தான் தஞ்சை நாகை திருச்சி சேலம் புதுக்கோட்டை தர்மபுரி என பதினான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்யக்கூடிய தண்ணீரானது காவேரியில் இருந்து பெறப்படுகிறது இந்த காவேரி நதி விவசாயத்துக்கு மட்டுமல்ல அது ஐந்து கோடி மக்களுக்கு குடிநீரை கொடுக்கின்றது இக்கூற்றுக்கு இணைங்க திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார் தானும் ஒரு உணவாக இருக்கும் காவிரி வேளாண்மை அமைப்பதனால் என்ன பயன் ஏற்படும் எல்லா மக்களும் சமமான தடை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சமநீதியில் நீரை வாக்களுக்கு தொடங்க வேண்டும் இந்திய மாநிலங்களாக தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும் இடையிலான இருக்கும் காவிரி ஆறு சம்பந்தமான பிரச்சனைகள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்றது ஆயிரத்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளில் சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் மாகாணத்திற்கும் இடையே நிகழ்ந்த முரண்பாடான ஒப்பந்தங்கள் இந்த நீர் பங்கீட்டு பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது ஆயிரத்தி ஆண்டில் முதலாக ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் கிருஷ்ணராஜசாகர் அணை கர்நாடகாவிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நா முப்பதாவது ஆண்டில் மேட்டூர் அணை காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டன இரு மாநிலங்களும் நீரே பகிர்ந்து கொள்ள முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு புதிய ஒப்பந்தம் தொடங்கி தொடங்கினது நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி தமிழ்நாட்டுக்கும் எழுபது எழுபத்தி ஐந்து சதவீதமும் 23 இருபத்தி நீதி நீர் கேரளாவிற்கும் பங்கு போட நீதிமன்றம் முடிவு செய்தது இந்த முடிவால் போராட போராட்டுகளும் சண்டைகளும் நடைபெற தொடங்கின இந்த ஒப்பந்தம் முடிந்ததும் பல புதிய ஒப்பந்தங்கள் தொடங்கின தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவிற்கும் இரு தரப்பினரும் கலவரம் செய்து நீதி கிடைக்க போராடினர் ஐந்து தரவ தமிழருக்கெதிரான கரு நாட்டு கலவரங்கள் நடைபெற்றன சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் வண்டிகளை எரித்து கலவரத்தை தொடங்கி தமிழ்நாடு விவசாயங்களுக்கு நீர் குறைந்ததால் பயிர்கள் பராமரிக்க முடியாமல் பல உழவர்கள் தற்கொலை செய்தார்கள் பல அமைப்புகள் இணைந்து போராட்டம் செய்திருந்தார்கள் எடுக்கும் போது சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும் மற்றும் அதை அந்த அமைப்பில் காவேரி நதிநீர் பகிர்வு தொடர்பான தீர்ப்பை உச்ச என்று இன்று தீர்ப்பளித்துள்ளது கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் இடையில் நிலக்கரை கரியின் நடுவே தண்ணீர் பகிர்வு ஒப்பந்தம் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன கடந்த மாதம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்குவதாக குறிப்பிட்டு பல தசாப்தங்களை போதுமான குழப்பம் ஏற்பட்டது என்று கூறியுள்ளார் போலீஸ் வலுவிடங்கள் இரண்டு மாநிலங்களுக்கும் காத்திருந்தன இந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி திபெக் தீபக் மிரஸ்ஸா தலைமையில் பெருங் பெஞ்ச் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் கிடைக்கும் ஏனென்றால் மாணவர்கள் உடல் ரீதியாக செய்கையை கால வைத்தாலும் நாங்கள் கால வைக்க முடியும் இந்த கல்வி இரு அணி நிற்குரிய கல்வி இந்த இரண்டு பிரச்சனைகளை எங்கள் சரி செய்ய வேண்டும் என்று நம்புகின்றோம் அதை சமயம் காவேரியின் பிரச்சனை முக்கியம் என்று நினைக்கின்றோம் தமிழகத்தின் வரலாறு கீழடி கீழடி அகழ்வாராய்ச்சி இப்பொழுது முக்கிய பிரச்சனையாக எடுக்க எடுக்காவிட்டால் எதிர்கால தமிழ் சந்ததிக்கு தமிழ் நாகரிகத்தை பற்றி எதுவும் அறியாமல் போய்விடுவார்கள் தமிழர்களின் வரலாற்று தமிழர்களின் கைகளில் தான் இருக்கின்றது பிரச்சனையை நாம் ஒன்றாக சேர்ந்து போராடினால் காவிரியின் பிரச்சனை எளிதாக முடிந்துவிடும் தண்ணீரார் வரலாற்று என்று சொன்னால் என் குழுவினர்கள் வரலாற்று தான் முக்கியம் என்று கருத்துக்கொள் காவிரிக்குத்தான் முதல் தீர்ப்பு காண வேண்டும் ஏனென்றால் உழவர்களுக்கு தண்ணீரானது தேவைப்படுகின்றது இல்லை உணவு கிடைக்காது மற்றும் பயிர்கள் பராமரிக்க முடியாது இதனால் விவசாயிகள் தற்கொலை செய்கின்றார்கள் மற்றும் உணவு மக்களுக்கு கிடைக்காது எங்கள் அபிப்பிராயத்தின்படி காவிரி ஆறு பிரச்சினைக்கு முதலில் நடவடிக்கை எடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் தங்களு தங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பினை இரு அணியினரும் மிக திறமையாக தங்களின் கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் நன்றி ஹோம்பஷ் தமிழ் பாடசாலை மாணவர்களே இந்த கொடி தினம் வருடா வருடம் நடைபெறுகின்ற போது இதை ஏன் நடாத்துகிறார்கள் இது அவசியமா என்ற கேள்வி என் என்னுள் அளும் அதற்கான பதில் நான் எனது உயர்தர வளர்ச்சியை தயார்படுத்தலின் போதுதான் எனது தேடல்களின் மூலம் கிடைத்தது உலகிலேயே தலை சிறந்த நூலகமான யாழ்ப்பாண பொது நூலகம் ஆட்சியாளர்கள் தீக்கிரையாக்கப்பட்ட கொடுமையை முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்த பின்னரும் எங்கள் முதல் தலைமுறையினர் நினைவு கூர்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நூலகத்தின் பயனை எவ்வளவிற்கு உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதை எங்களால் அறிய முடிகின்றது இந்த நினைவு கூரல் அவசியமா என்று கேட்டால் அவசியம் ஆட்சியாளர்கள் அக்கிரமத்தை இன்றைய தலைமுறையினரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கொடி தினம் நடாக்கப்படுப்பட்டுள்ளது வளர்ந்து வருகின்ற இந்த புதிய தலைமுறையினரே வாசிப்பு பலகத்தின் முக்கியத்துவத்தை உணர வைப்பதற்கும் தூண்டுவதற்கும் இந்த கொடி தினமும் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது என நான் கருதுகின்றேன் கருத்தரங்கிற்கான தயார்படுத்தலில் ஈடுபடும் போது கீழடி அகழ்வாராய்ச்சி தொடர்பாகவும் காவேரி நீர் பிரச்சனை தொடர்பாகவும் இங்கே பேசுவது பொருத்தமானதா என யோசித்தேன் ஆம் இது இப்படி இலங்கையின் ஆட்சியாளர்கள் மன்னிக்கவும் எப்படி இலங்கையின் ஆட்சியாளர்கள் அன்று தமிழ் மக்கள் அறிவை வளர்த்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் நூலகத்தை எரித்தார்களோ அதே போல் தமிழ் மக்களின்பூர்வமாக நிரூபிக்கப்பட பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கீழடி அகழ்வாராய்ச்சி நடத்தப்படக்கூடாது என்பதில் அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் உறுதியாக உள்ளார்கள் அதே போலவே தமிழ்நாட்டின் வேளாண்மை மூலம் தமிழர்கள் விருத்தி செய்ய விடக் கூடாது என்பதற்காகவே காவேரி நீர்ப்பு தமிழர் பிரதேசத்திற்கு தர மறுக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் தமிழர்கள் அறிவை வளர்த்து கொள்ளவோ அன்று தமது தொன்மையை ஆதாரபூர்வமாக நிரூபித்துக் கொள்வதற்கோ அல்லது வேளாண்மையை அதிகார வர்க்க தடைவித்து வருகின்றன என்பதுதான் வெளிப்படையான ஒரு விஷயமாகும் இதை உணர்ந்து கொண்டு தமிழர்கள் விழிப்புடன் செயற்படுவதற்கு இந்த அரங்கம் ஒரு களமாக அமையும் என நம்புகின்றேன் சிட்னி தமிழ் அறிவகத்தினால் எனக்கு ஏற்பட்ட பயனை தமிழ் உயர்தர பாடசாலையில் தமிழ் உயர்தர பரீட்சையின் போது உணர்ந்தேன் புறநானூறு காட்டும் வீரம் என்ற தலைப்புக்கு தேவையானுகளையும் அங்கிருந்தே பெற்றேன் அந்த அடிப்படையில் தான் கூறுகின்றேன் சிட்னி தமிழ் அறிவகத்திற்கு நாங்கள் அனைவரும் எங்களால் ஆன பங்களிப்பை செய்வதோடு அதன் பயனை முழுமையாக பெற்றுக் கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஹோம்புஷ் தமிழ் பாடசாலை மற்றும் வென்ட்வத் தமிழ் பாட பள்ளி குழந்தைகள் என்ன நேயர்களே கேட்டிங்களா எப்படி சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கிறது யாருக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அவர்களும் அதை மேடை ஏற்றி தங்களுக்கு தெரிந்த தகவல்களை அடுத்தவர்களுக்கு பரிமாறுகிறார்கள் இது மாதிரி உங்களுடைய குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது எட்டு இரண்டு ஒன்பது மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இந்த நிகழ்ச்சியை யாராவது கேட்க தவறியிருந்தாலோ அல்லது மீண்டும் ஒரு கேட்கலாம் என்று நினைத்திருந்தாலோ கூகுளில் என் குரல் என்று மட்டும் ஒரு தேடல் கொடுத்தால் போதும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பல குழந்தைகளுடன் சந்திப்போமா